வணக்கம் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று காற்றுகளின் நாடு என்று அழைக்கப்படும் நாடு டென்மார்க் இரண்டு ஹரப்பா மக்களால் அறியப்படாத உலோகம் இரும்பு மூன்று உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய நற்றினை பொது குவியலுக்கான கேள்விகள் ஒன்று எந்த அறிவியல் அறிஞரின் கூற்றுப்படி அணுக்கள் என்பவை பிரிக்க முடியாத கடினமான கோலங்களாகும் 2. வெர்னியர் அளவுகோலை வடிவமைத்தவர் யார் 3. தமிழகத்தின் முதல்வராக கே காமராஜ் அவர்கள் எந்த ஆண்டு பதவியேற்றார் மீண்டும் சந்திப்போம் நன்றி